அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தொண்டமண்டல சதகம் நூற்பெயர் இலக்கணம் வழிவடுகவுள் வணக்கப்பாட்டுரை வல்லற் பெருமானார் பதிப்பித்த நூல்களுள் இரண்டாவது தொண்டமண்டல சதகம் நூலின் பெயராகிய தொண்டமண்டல சதகம் என்பதற்கு இலக்கணமோ நூலின் கடவுள் வாழ்த்து பாடலுக்கு உறையும் எழுதி தொண்டமண்டல சதகத்தை வள்ள பெருமானார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி தொண்டை மண்டலமா அல்லது தொண்ட மண்டலமா என்பது பற்றி ஒரு வாதம் அக்காலத்தில் சென்னையிலிருந்த புலவர் சிலரிடையே எழுந்தது பெருமானார் இரு ஆராய்ந்து இலக்கணம் இலக்கியம் வரலாறு வழக்கு கல்வெட்டு ஆகிய சான்றுகளுடன் நூற்பெயர் இலக்கணத்தை வரைந்து தொண்டமண்டலம் என்பதே சரியென்று நிறுவினார்கள் இந்த அற்புதமான இலக்கிய பகுதியை அன்பர்களுக்கு ஒளிவடிவாக வழங்குகின்றோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி தொண்டமண்டல சதகம் நூற்பெயர் இலக்கணம் தொண்டமண்டல சதகம் ஒருவாறு இதன் இலக்கணம் விரிக்கின்றோம் இஃது மூவகை மொழி இருவகை சந்தி முத்திரத்தொகை ஒரு தலை நோக்க முன்னிலை இலக்கணை சென்னிலை தொடர் முற்பாட்டு உயர் பொருட்தலைமை உடையதின் நிலைமை இழைப்பாட்டுடையது உரிமை உடைமை நிலைமை பிற்பாட்டுடைமை உரிமையுடையது உடைமையாய இத்தொடரை சொல்திறம் தோன்ற தொடர்பின்மை செய்யின் தொண்டன் மண்டலம் சகம் என்று செய்க இதனுள் தொண்டபது வழக்கிய பாடு ஒற்றுமைச் செறிவுற்றியரணம் குறிப்புயர் நோக்கம் பொருள்விரியாக்கம் குற்றியல் வண்ணம் இடைப்பல்வயிற்றொகை முதலிய சொல்லியல் பாகுபாட்டின் அமைந்த முதல் தொகை சிறப்பு உயர்தினை காரணப் பொருட்பெயர் மண்டலம் என்பது வடசொல் நோக்கியற் காரண பண்புகோளிடப்பெயர் சதகமென்பது வடசொற்பாட்டியர் காரண எண்ணிலை குழுவுக்கோட்பெயர் இத்தொடர்கன் இய்பு இன்மயிர் பொருள்கொளின் தொண்டன் ஆதொண்டன் மண்டலம் வட்டம் சதகம் நூற்றினால் ஆய கூட்டம் என்று கொள்க இய்பு உண்மையிற் பொருள்கொளின் தொண்டன் ஆதொண்டன் என்னும் ஓர் அறையன் மண்டலம் இருபதின் காத எல்லை வட்டமாய நாடு சதகம் நூறு செய்யூட்களால் ஆய கூட்டம் என்று கொள்க பொருத்த பொருள் முடிவுகொளின் ஆதொண்டன் என்னும் அறையனால் ஆளப்பட்ட இருபதின் காத எல்லை வட்டமாய நாட்டின் வன்மையை குறித்த நூறு செய்யூட்கூட்டத்தானாய ஓர்வகை யாப்பென்று கொள்க இங்கனம் வழங்கள் சொற்கொருங்கியல் பொருளாழ்வியல் குறிக்கோளியல் தொகையின்பம் அளவிசைப்பாடு பல்வையின் வழக்கு ஒருங்கியல் உடைமை முதலிய தோன்ற காரணம் பற்றிய பெயர்கோள்களை வழங்குவிக்கும் கலைவல்லோர் கன்னிய நிலை என்று உணர்க இத்தின்னம் விரிக்கு பெருகும் இதனுள் தொண்டமண்டலமென்பதன் இயலை விளங்க வகுத்து வகுத்துணர்த்துக எனின் ஆதொண்டன் தழைவயிர் கிடத்தப்பட்டதனால் ஆதொண்டன் என காரண குறிப்பெயர் ஏற்று இரவி மரபின்கண் ஓர் இறைமகனால் ஆளப்பட்ட எதிரில் ஆட்சி உடைமையின் இம்மண்டலத்திற்கு தொண்ட மண்டலமென பெயர் வழங்கிற்று இனி ஆதொண்டன் தழையானும் மலரானும் இயற்றிய தொங்கல் அணிந்தமையின் ஆதொண்டனென பெயழங்கிற்று என்பாரும் உளராலோயெனின் அங்கனம் கூறினும் இங்கனம் வழங்கல் ஒத்த நிலையென்க அற்றே ஆதொண்டன் தழைவயிற்ற கிடத்தப்பட்டவனை ஆதொண்டனென்று குறியீடு செய்தல் எங்கணமெனின் மேற்கலைவல்லோர் கன்னிய நிலை என்றாம் அதனால் உணர்க என்க அன்றி கடப்பந்தழைவயிற் கிடத்தப்பட்டவனே கடம்பனென்றும் வேப்பந்தழையானும் மலரானும் தொடுத்த தொங்கல் அணிந்தோனை வேம்பனென்றும் இங்கனம் பலபட வழங்கும் காரண குறிப்பெயர்கள் பல உல அவற்றால் தேர்ந்து தெளிக என்க அற்றேல் ஆதொண்டன் மண்டலமெனல் வேண்டும் தொண்டமண்டலம் எனல் எங்கனமெனின் நிறுத்த மொழிக்கன் ஈற்று சிறப்பு உயர்திறை ஆண்பார் படற்கை விகுதியாய அன் என்பதன் நகரமை குறித்து வரு கிழவியோடன் நிறுத்த மொழி பிளவுபட்டு இரு சொன்னீர்மயிர் பொருந்தா புணர்ச்சியாய் புணர்ச்சியின்பம் பெறாமை நோக்கி அவை ஒன்றுபட்டு ஒரு சொன்னீர்மயிர் பொருத்த புணர்ச்சியாய் புணர்ச்சியின்பம் பெறல் பொருட்டு ஒத்த கிழத்திக்கும் கிழவோர்க்கும் புணர்ச்சியின்பம் தோன்றற்பொருட்டு அகன்று நிற்கும் உயிர்ப்பாங்கி போன்று அகன்று நிற்பவும் நிறுத்த மொழிக்கண் முதநிலை வேற்றுமை ஒற்றுமை விர உறுப்பாகாரம் பல்வையின் வழக்கு தொகையின்புதலிய நோக்கி தொகுக்கப்பட்டு தொகாவியலின் ஞாபக விடய உருவின் அருகி கண்ணுற்று நிற்பவும் தொண்டமண்டலமென்று வழங்கிற்று என்க இஃது தோற்றம் சிறப்பாட்சியுடைமை பொருளடை சேர்பு ஒற்றுமை செறிவு ஒத்திசை பேறு நுனித்துணர்வு உணர்வு முதலிய நோக்கியலை பெற்று தேய வழக்கு சிறப்புடை சொற்றொடறிப் போந்த காரணக்குறிப்பெயர் என்க தொண்டமண்டலமெனில் காரணக்குறிவிளங்க புலப்படல் இன்றாலோவெனின் மேற் சொச்சுருங்கியன் முதலிய குறித்து வழங்குவித்தல் கவிஞர் கண்ணிய நிலையன்றாம் ஆதலில் கூர்ந்தறிக என்க கூர்ந்து அறிதல் தன்மையது செய்யுள் பாடை வழக்கு தேய வழக்கு முதலியவன்றால் எனில் இத்தொண்ட மண்டலம் என்பது செய்யுள் வழக்கு முதற் பல்வகை வழக்கினும் பயின்று வரலானும் முற்காலத்தது அன்றி பிற்காலத்து காரணக்குறியாக்கப் பெயராய் வழங்கலானும் புறப்பாட்டிற் பொருண்முடிவு வல்லுனர் அல்லார்க்கும் விளங்க புலப்படுதலானும் அதன் அகப்பாட்டில் செய்கை முடிவு முதலிய இயன் கூர்ந்தறிக வென்றாம் என்க இஃ செய்யுன் முதலிய பல்வகை வழக்கினும் பயின்று வருன் முதலிய இச்சதகையாப்பின் கண்ணும் காஞ்சி குறித்த காப்பிய முதலியவற்றின் கண்ணும் பாடை வழக்கு தேய வழக்கு நகர் வழக்கு முதலிய வழக்கியற் கண்ணும் பல்வகை பெயர்க்கும் இலக்கணம் புலப்படுத்தற்ருவியாய முந்துநூன் முதலிய நூன்முடிவின் கண்ணும் வழக்குணர்ச்சிக் கண்ணும் காண்கெண்க அ அற்றேல் கூர்ந்தரிக என்ற அகப்பாட்டிற் செய்கை முடிவு முதலிய விளங்க புலப்படுத்துக எனின் பயன்தருவுந் தொழிலது புடைப்பெயர்ச்சிக்கன் உரிமை தோற்றி உரிமை உடைமைக்கு முதலாய முதற்பொருள் எஞ்சி நிற்ப அம்முதலாய முதற்பொரு தொழின் முடிவிடனேற்ற தந்தொழிற் பயனுறுதற்கு இடனாய செய்ளாம் முதற்பொரு நோக்கியல் ஒருபுடை ஒப்ப தொழிற்பயன் தோற்றற்கு இடனாயதாப் பொருள் வேற்றுரிமை ஏற்று தந்தொழில் முடிவின் முற்றி புடைப்பெயர்ச்சியின் உரிமை பெற்ற முதற்பொருண்மையின் ஒப்புமை பெற்றும் தன்புடை பயிற்சியின் உரிமை ஏற்று வேற்றுரிமை முதற்பொருட்கரண தொழிற்பயனுரப்படுவும் செய்பொருளை தன் கரும தொழிற்பயனுரப்படும் செய்ளாம் புடைபெயர்ந்ததன் உரிமையற்ற முதலாய முதற் பொருட்பாடு பெற்றும் வந்த விரிச்சொல் தெரிநிலை வினைமுற்றானனைந்த பெயர்கோநிலை நோக்காய ஆதொண்டன் தழையிற் கிடத்தப்பட்டவன் ஆதொண்டன் தழையானும் மலரானும் இயற்றப்பட்ட மாலையைத் தரித்தவன் என்பன தன் வினை முதல் தொழிற்பயன் தோற்றுமிடனும் தந்தொழிற் பயனுரப்படும் செய்ளும் இடனாக